தலைப்பு தொன்னூற்று நான்கு ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்பதற்கு பொருள் எல்லா சமயங்களுக்கும் பொதுவாகிய அறிவுநூல் முடிவான நான்காவது மார்க்கத்தை அனுஷ்டிக்கின்ற கூட்டமென்று கொள்க மேற்படி மார்க்கம் நான்காவன தாசமார்க்கம் சற்புத்திரமார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என நான்கு ஷடாந்த சமரச சுத்த சிவசன்மார்க்கம் என்பதில் ஷடாந்தம் என்பது யாது வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் ஆக ஆறு மேற்படி அந்தங்களின் அனுபவம் காலம் இடம் முதலிய வேறுபாடுகளால் ஏறி குறையும் அதலால் ஷடாந்தமும் வியாபகமில்லாமல் வேதாந்த சித்தாந்தத்தில் நான்கு அந்தமும் வியாபியமாயிருக்கின்றன மேற்படி அந்தம் நான்கின் ஐக்கிய விவரம் வேதாந்தத்தில் போதாந்த யோகாந்தமும் சித்தாந்தத்தில் நாதாந்த கலாந்தமும் அடங்கியிருக்கின்றன இந்த ஐக்கியம் பற்றி வேதாந்த சித்தாந்தமே இப்போது அனுபவத்தில் சுத்த வேதாந்த சுத்த சித்தாந்தமாய் வழங்குகின்றன இவற்றிற்கு அதீதமாகிய சுத்த வேதாந்த சித்தாந்த அந்தாந்தமாகிய சமரச சுத்த சன்மார்க்கமே நித்திய மார்க்கம் மேற்குறித்த மார்க்கத்திற்கு சமய மதங்களாகிய சன்மார்க்கங்கள் அனநியமாய் விளங்கும் அந்நியமல்ல மேற்படி சமய மத மார்க்கங்கள் எவை எனில் சமயசன்மார்க்கம் மத சன்மார்க்கம் என இரண்டு இவற்றுள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம் அதில் சமய சன்மார்க்கத்தின் வகை ஆறு தொகை முப்பத்தாறு விரிவு அறு கோடி இதுபோல் மதத்திலும் வகை தொகை விரிவு உள்ளன மேற்குறித்த சமயமத சன்மார்க்கங்களில் வகரவித்தை தகரவித்தை உல அவை அவ்வச்சமயமத சன்மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா மூர்த்தி ஈஸ்வரன் பிரமம் சிவம் முதலிய தத்துவங்களின் காலப்பிரமான பரியந்தம் இருக்கும் அதற்கு மேல் இரா மேற்படி சமயமத சன்மார்க்கங்களில்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 சுத்த சமரச சன்மார்க்கமாம் இது பூர்வோத்தர நியாயப்படி கடைத்தலை பூட்டாக சமரச சுத்த சன்மார்க்கமென மருவியது இதன் தாத்பரியம் யாதெனில் சமரசம் என்பதற்கு பொருள் எல்லா அந்தங்களினது அந்தமும் தனக்கு பூர்வமாக்கி தான் உத்திரத்தினின்று மருவியது சமரசம் இதற்கு அனுபவம் குருதுரியஸ்தானம் சுத்த சமரசம் சமரசமென்பதற்கு நியாயம் விந்து பரவிந்து இரண்டையும் மறுக்க சுத்தவிந்து வந்தது போலும் சிவம் பரசிவம் இரண்டையும் மறுத்தது சுத்த சிவம் போலும் சன்மார்க்கம் சிவசன்மார்க்கம் இரண்டையும் மறுத்தது சுத்த சன்மார்க்கம் பூர்வத்தில் நின்ற சமயமத சன்மார்க்கங்களை மறுப்பது இதன் பொருட்டு ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்கமென்றே மருவியது ஒருவாறு ஷடாந்தங்களின் பொதுவாகிய ஷடாந்த சன்மார்க்கம் ஒன்று இதன் பூர்வத்தில் சமரச சன்மார்க்கம் ஒன்று இதன் உத்தரத்தில் சுத்த சன்மார்க்கம் ஒன்று அதலால் ஷடாந்த சமரசம் ஆன்மாவுக்கு அருள் எப்படி அனநியமோ அதுபோல் சுத்த சன்மார்க்கத்திற்கு பூர்வத்தில் சொன்ன சன்மார்க்கங்கள் யாவும் அனநியம் அந்நியமல்ல சன்மார்க்கம் என்பதில் வகை தொகை விரிவு அனந்தம் இதன் தாத்பரியம் யாதெனில் சமய சன்மார்க்கத்தின் பொருள் குணத்தினது லட்சியத்தை அனுசந்தானம் செய்வது குணமென்பது யாது சத்துவ குணம் இயற்கை உண்மை ஏகதேசமான சத்துவ குணத்தின் சம்பந்தமுடைய மார்க்கமே சமய சன்மார்க்கம்